مَقْصُورَ إِنَّ الْمُتَّقِينَ فِي جَنَّاتٍ وَعُيُونٍ وَدُخِلُواهَا بِسَلَامٍ آمِنِينَ وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ لَا يَمَسُّهُمْ فِيهَا نَصَبٌ وَمَا هُمْ مِنْهَا بِخُرَجِينَ எூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வாரமாக ஆரம்பிக்கும் அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்று ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன முந்தைய ஆயத்துகளில் அல்லாஹத்தாலாசை ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்ன விஷயம் அவன் மறுத்த விஷயங்கள் பிறகு அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட விபரங்கள் அவன் தனக்கு ஒரு நீண்ட நெடிய தவணை வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் கேட்ட செய்திகள் அல்லாஹாலா அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் தவணை அளித்து அவனை வானூலகத்திலிருந்து வெளியேற்றிய விஷயம் அதேபோன்று அவன் அல்லாஹு தாலாவிடத்திலேயே சத்தியம் செய்து சொல்லி வந்த விஷயங்கள் என்னை நீ இங்கிருந்து வெளியேற்றிவிட்டாய் நான் நிச்சயமாக இந்த ஆதமுடைய மக்களை வழி கெடுப்பேன் என்று இபிலேஸ் அல்லாஹாலாவிடத்தில் சொன்ன விஷயங்கள் பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது ஆனால் அல்லாஹத்தாலா இபிலேஸ்வரத்திலே ஒரு செய்தியை சொன்னார் என்னுடைய நல்லடியார்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் முஹலிசீன்கள் என்பதாக சொல்லப்படும் இஹ்லாஸ் வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்லாமல் எல்லா நிலைகளிலும் இஹ்லாஸ் உடைய தூய்மையான நிலை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களை நீ ஒன்றும் செய்ய முடியாது உன்னுடைய ஆதிக்கம் அவர்களின் மீது செல்லாது உன்னை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களைத்தான் நீ வழிகெடுக்க முடியும் என்றும் அல்லாஹத்தாலா சொல்லி அனுப்பினான் இந்த விவரங்கள் எல்லாம் முந்தைய ஆயத்தில் சொல்லப்படும் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நீ யாரை வழிகெடுத்து உன்னுடைய உன்னுடன் சேர்த்துக் அவர்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நரகத்தில் இடம் உண்டு ம லமோது அஜிமின் நிச்சயமாக ஜஹன்னம் நரகம் என்பது அவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும் அவர்கள் அனைவர் என்று சொன்னால் ஷைத்தானும் அவனை சார்ந்தவர்களும் சைத்தானும் அவனுக்கு வழிபட்டவர்களும் சார்ந்தவர்கள் இமிலிஷை சார்ந்தவர்கள் அவருடைய இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதேபோன்று அவனுக்கு யார் மனிதர்களிலே வழிபட்டு நடந்தார்களோ அவர்களும் அந்த நரகத்திற்குரியவர்கள் என்பதை அல்லாஹ்ரியப்படுத்துகின்றான் முந்தி விளக்கம் சொல்லப்பட்டது சைத்தான் அதாவது இபிலிஸ் என்பவன் வானுலகிரத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட பின்னால் அவனுக்கு எப்படி மனிதர்களுக்கு சந்ததிகள் பெருக்கம் இருக்கின்றதோ அதுபோன்று சந்ததிகளை உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிலையையும் அல்லாஹாரா ஏற்படுத்தினார் அதனால் இபிலீஸ் என்ற அந்த இனத்திலே ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அவர்கள் மக் எப்படி மனிதர்களுக்கு மக்கட்பெருக்கம் ஏற்படுகின்றதோ அதுபோன்று அவர்களுக்கும் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகும் ஜின்கள் என்ற ஒரு இனம் அந்த ஜின்களுக்கு தலைவனாக இருந்தவன் தான் இபிலீஸ் என்பவன் ஆனால் அவன் வேறு நிலையில் ஆக்கப்பட்டு விட்டான் ஜின்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு அந்த ஜின்களிலும் ஆண்கள் பெண்கள் என்ற இரண்டு சார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதனுடைய கண்களை விட்டு மறைந்து வாழக்கூடிய தன்மையை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி இருக்கின்றனர் அவர்களுக்கும் மக்கள் பெருக்கம் ஏற்படும் மனிதர்களை போன்று மக்கள் பெருக்கம் இருக்கும் ஆனால் இன்னொன்றும் இருக்கும் மனிதர்களைப் போன்று இறப்பு பிறப்பு இரண்டும் உண்டு ஜன்களுக்கு இறப்பும் பிறப்பும் உண்டு இப்ளிஸ் என்பவனிலிருந்து தோன்றிய சந்ததிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிறப்பு என்பது மட்டுமே உண்டு இறப்பு என்பது கிடையாது இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அதாவது முதல் சூர் போத ஊதப்படக்கூடிய நேரம் வரைக்கும் அவனுக்கு தவணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது விளக்கம் முன்னால் அது வரைக்கும் அந்த சந்ததிகள் பெருகி இருப்பார்கள் அவர்கள் அழிவது இறப்பது என்பது கிடையாது அவர்கள் கூட்டம் கூட்டமாக பல்கி பெருகிக் கொண்டே இருப்பார்கள் என்று செய்தான்கள் என்று சொல்லப்படக்கூடிய இப்ளீசுடைய சந்ததிகள் மனிதர்களை போன்று பல மடங்கு அதிகமான தொகை உடையவர்களாக இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மனிதனுடைய கண்களை விட்டும் மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போ இந்த இபிலிசுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட சொர்க்கம் செல்ல முடியாது எல்லோருமே நரகம்தான் ஜின்களை சார்ந்தவர்களிலே யார் ஈமான் கொண்டு மனிதர்களை போன்று நல்ல அமல்களை செய்து வருகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள் மனிதர்களிலே எப்படி இருக்கின்றார்களோ அது மனிதர்களிலே ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் நரகத்திற்குரியவர்கள் அவர்கள் சைத்தானை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் ஈமான் கொண்டவர்களிலும் கூட தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி சைத்தானுடைய அடிச்சுவற்றிலே பின்ப செல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாரும் சேர்த்து நரகத்திற்கு தகுதியானவர்கள் அல்லாஹல்ல சொல்லுகிற என்ன ஜஹன்னிது அஜ்மின் நிச்சயமாக ஜஹன்னம் என்ற அந்த நரகம் அவர்கள் அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்ட இடமாகும் என்பதாகும் சைத்தானை சார்ந்தவர்கள் ஜின்களிலே காபீரானவர்கள் மனிதர்களிலே காபீரானவர்கள் முஸ்லிம்களிலே அல்லாஹோடைய கட்டளைக்கிற சூருடைய கட்டளைக்கு மாறுபட்டு நடந்தவர்கள் இவர்கள் அனைவருமே நரகத்திற்குரியவர்கள் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம் என்று அல்லாஹா சொல்லப்படுகின்றனர் சரி அந்த நரகம் எப்படிப்பட்டது என்பதை அடுத்த ஆயத்தில் விளக்குகின்றான் லஹா சபாத் அபுவாப் அதற்கு ஏழு வாசல்கள் உண்டு ஏழு வாசல்கள் உண்டு நரகத்திற்கு யார் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களில் இருந்து ஒவ்வொரு வாசலுக்கும் பங்கிடப்பட்ட பகுதியினர் இருக்கின்றார்கள் ஏழு வாசல் என்று சொன்னால் ஏழு தட்டுகள் என்று அர்த்தம் ஒரு தட்டு அதற்கு மேலே இன்னொரு தட்டு அதற்கு மேலே அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தட்டு அதற்கு கீழ் அதற்கு ஏழு தட்டு அந்த ஏழு தட்டுக்களைத்தான் ஏழு வாசல்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று முப்பஸ்திரி விளக்கம் சொல்லுகின்றார் ஏழு தட்டுகள் சபாத் அபு சபாத் தபாத் ஏழு தட்டுகள் இருக்குங்கள் அந்த ஒவ்வொரு நரகத்திற்கும் அல்லாஹால பங்கு போட்டு வைத்திருக்கின்றான் இந்த முதல் நரகத்தில் யார் இரண்டாவது நரகத்திற்கு யார் மூன்றாவது நரகத்திற்கு யார் என்று பங்கு போட்டு வைத்திருக்கின்றார் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் சரி பங்கு போடுவது என்பது எப்படி முதல் நரகம் இருக்கின்றதை மேலே இருக்கக்கூடிய அந்த தட்டு அது நரகத்திலேயே மிக குறைவான தண்டனை உள்ள வேதனை உள்ள ஒரு இடம் அது அதற்கு கீழே இருக்கக்கூடிய தட்டு கீழே என்று சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுளோர் அப்படி மாதிரி அல்ல மேலே ஒரு தட்டு இருக்குது அது கீழே ஒரு தட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு எல்லாவுக்கு தான் தெரியும் உதாரணம் சொல்லுகின்றார்கள் சில முப்பத்தியர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் இந்த மேல்தட்டுக்கும் கீழ்த்தட்டுக்கும் இடையில ஐநூறு ஆண்டுகளுடைய தொலைதூரம் இருக்கும் முடியும் ஐநூறு வருஷம் ஒரு மனுஷன் பயணம் செய்தால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் சரி அந்த ஒரு தட்டு என்பது இந்த மாதிரி ஒரு ஐநூறு ஐயாயிரம் சதுர அடி பத்தாயிரம் சதுர அடி அப்படிங்கிறதுல அது மனிதனால் கணிக்க முடியாத அளவுக்கு உள்ள விசாரணை விசா விசாலம் விஸ்தீரணம் உள்ள அது எவ்வளோ பெருசு அப்படின்னா கணிக்க முடியாது அவ்வளோ பெருசு அது ஏழு தட்டுகள் சரி ஒவ்வொரு தட்டுக்கும் அது முதல் மேலே இருக்கக்கூடிய அந்த நரகத்தட்டு இருக்கின்றதே அதிலே என்னென்ன தண்டனைகள் உண்டுமோ அதுபோன்று பல அதிகமாக தண்டனைகள் மிக பலமான தண்டனைகள் அதற்கு அடுத்த தட்டில் உண்டு அதே மாதிரி அதற்கு மூன்றாவது தட்டில் கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது தட்டுக்கு அந்த இரண்டாவது தட்டை விட அதிகமான தண்டனை அதிகமான கொடூரமான தண்டனை இருக்கும் பிறகு நாலாவது அஞ்சாவது ஏழாவது தட்டு வரைக்கும் தண்டனை கூடிக்கொண்டே போகும் ஏழாவது தட்டிலே கடுமையான தண்டனை இருக்கும் அலுவலாம் சொன்ன ஒரு ஹதீஸ் உங்களுடைய இந்த நெருப்பு இருக்கின்றதை உலகத்திலே உள்ள நெருப்பு இது நாருக்கும் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து எழுபதிலே ஒரு மடங்கு தான் உங்களுடைய இந்த நெருப்பு உலகத்தில் உள்ள நெருப்பு அதாவது இந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தை விட எழுபது மடங்கு கூடுதல் அந்த நரகத்தினுடைய நெருப்பு கேட்டாங்க சஹாபாக்கள் யார் சூரல்லா என் காணத்தில் காஃபி அந்த இந்த இங்கே இருக்கிற நெருப்பை தண்டனைக்கு போதுமே தண்டனை ஒருத்தர் கொடுக்குறதான் இங்கே உள்ள நெருப்பை பற்ற வச்சா போதுமே அது ஏன் அவ்வளோ அப்படின்னு கேட்டேன் அது அப்படித்தான் துனியாவுடைய நெருப்பை விட ஆகிரத்தை துணியாவுடைய விஷயத்தை விட ஆகிரத்து விஷயம் பெரியதாக இருக்க எல்லாவற்றிலும் சுகமாக இருந்தாலும் சரி தண்டனையாக இருந்தாலும் சென்றிலேயும் ரொம்ப கூடுதலாக இருக்கு கால ஃபுல்லில அலைஹின்ன திசாத்தம் துசா குன்னு குன்ன மிசுக ஹர்திகா இதைவிட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அதிக அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான உஷ்ணம் உடையது என்பதாகவும் சொன்னார் அது அப்படித்தான் தொண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான உஷ்ணம் உடையது அங்குள்ள நெருப்பு ஒவ்வொரு பகுதியும் இந்த நெருப்பை போன்று எழுபது மடங்கு அதிகமானது என்பதாக சொன்னார் அதாவது விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது மேல்தட்டிலே எவ்வளவு உஷ்ணம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள நறு நெருப்பை விட எழுபது மடங்கு அதிகமாக இருக்கும் அதற்கு இரண்டாவது அதற்கு அடுத்த கீழே இருக்கக்கூடிய தட்டில முதல் தட்டில எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட எழுபது மடங்கு கூட இருக்கும் இரண்டாவது தட்டில எவ்வளவு இருக்கு அதை விட மடங்கு கூட இருக்கும் மூணாவது கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி பெருகிக்கிட்டே போழாவது தட்டில எப்போ எப்படி எவ்வளவு இருக்கும் கடுமையான தண்டனை இருக்கு நாம் விவரிக்கவே முடியாது முதல் தட்டில இருக்கிறதவே நம்ம யோசனை பண்ணி பார்க்க முடியாது எப்படி சொர்க்கத்தை நாம் நம்முடைய சிந்தனையால் கொண்டு வர முடியாதோ ஸூல்ல இஸ்லாசு சொல்லுகின்றார்கள் எந்த கண்களும் பார்த்து இருக்காது எந்த காதுகளாலும் கேட்டிருக்க முடியாது எந்த இதயத்தாலும் சிந்தித்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியங்கள் சொக்கத்திலே இருக்கின்றன என்பதாக சொன்னார்கள் அது போட்டுதான் நரகம் சரி அதற்கு ஏழு வாசல்கள் உண்டு ஏழு தட்டுகள் உண்டு ஒவ்வொரு தட்டுக்கும் ஜுசு மின்ஹும் ஜுசு மக்சும் பங்கிடப்பட்ட ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹால பங்கு போட்டு வச்சிருக்கலாம் முதல் தட்டுல யாரு ரெண்டாவது தட்டுல யாரு மூணாவது புளோர்ல யாரு நாலாவது புளோர்ல அதாவது மேலே அதற்கு மேலே சொற்கம் சம்பந்தப்பட்ட அதாவது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுகமான பாக்கியங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது தரஜாத் என்பதாக சொல்லுவோம் பல தரஜாக்கள் படி படித்தரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் உண்டு தரஜாத்துகள் உண்டு நரகத்திலே ஒரு தண்டனையை விட அதிகமான தண்டனை அந்த தண்டனை விட அதிகமான தண்டனை என்று சொன்னால் தரகாத் என்று சொல்லப்படும் அதுக்கு பேர் தரஜாத் தரகாத் கீழ் நோக்கி போய் கொண்டே சரி அப்படி முதல் தட்டு யாருக்கு என்னென்ன குற்றங்கள் செய்தவருக்கு முதல் தட்டு இரண்டாவது தட்டு யாருக்கு என்பதை அல்லாஹால வகுத்து வைத்திருக்கின்றான் முடிவு செய்து வைத்திருக்கின்றான் பங்கிடப்பட்ட ஒவ்வொரு தனித்தனி பகுதிகள் இருக்கின்றார்கள் என்பதா சொன்னார் இந்த நரகம் ஏழு அப்படி ஏழு அடுக்குகள் ஏழு நரகம் அப்படிங்கிற தெரியும் எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நரகம் ஜஹன்னம் அதற்கு மேலே ஹுதமா அதற்கு மேலே மூணாவது சஃர் நாலாவது ஜஹீம் ஐந்தாவது லலா அதுக்கு மேலே சவீர் அதற்கு மேலே ஹாவியா இப்படி ஒரு சிலருடைய கருத்து இன்னுடைய இன்னும் சிலருடைய கருத்து அதுக்கு மாற்றமாக அதாவது ஜஹன்னம் என்பது தான் ஹாவியா என்பதுதான் கடைசி கீழே இருக்கக்கூடியது அதற்கு மேலே ஆறாவது சாகிர் ஏழாவது அஞ்சாவது லலா நாலாவது ஜஹீம் மூணாவது சகர் இரண்டாவது ஹுதமா முதல் தட்டு ஜஹன்னம் இப்போ ஒவ்வொரு தட்டுக்கும் பங்கிடப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது யார் யார் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன முதல் தட்டு மேலே இருக்கக்கூடிய முதல் தட்டு குறைவான தண்டனை உள்ளது அது மமல்லா அலிவலம் உடைய உம்மத்தினரிலே பாவம் செய்தவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறியவர்கள் அம்ரு நகி ஏவல் விளக்கல் என்பதிலே தவறு செய்தவர்கள் அவர்களுக்கு முதல் தட்டும் கொஞ்சமே தண்டனை இருக்கும் லேசான தண்டனை அப்படின்னு அது நம்மளால லேசான தண்டனை என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது அது இந்த உம்மத்திலே யார் பாவங்கள் செய்தார்களோ அதாவது ஏவல்களை விட்டு விளக்கல்களை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு உரியது அதற்கு கீழே அடுத்த தட்ட ரெண்டாவது நசாராக்கள் கிறிஸ்தவர்களுக்கு உரியது மூன்றாவது யூதர்களுக்கு உரியது நான்காவது அஸ் சாபி ஊன் அல்லாஹல்ல குரானில் அஸ் சாபி ஈன் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுகின்றான் அவர்கள் யூதர்களும் அல்ல கிறிஸ்தவர்களும் அல்ல ஒரு விதமான சிலை வணக்கங்களை செய்தவர்கள் அல்லாஹை விட்டு வேறு பொருளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் ஐந்தாவதிலே மஜு நெருப்பை வணங்கியவர்கள் ஆறாவது தட்டிலே முஷ்ரீக்குகள் அல்லாவுக்கு இணை வைத்து வணங்கியவர்கள் ஏழாவது அடித்தட்டு இருக்கின்றது அதிலே முனாஃபிகளும் கூட்டத்தினரும் அதுபோன்று வம்புத்தனம் செய்தவர்கள் எல்லாம் அங்கே போடப்படுவார்கள் ஏன்னா இன்னல் முனாஃபிக் என்று அல்லாஹு முன்னால் அந்த ஆயத்து வந்திருக்கின்றது முனாஃபிகள்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே போடப்படுவார்கள் என்று அல்லஹ் அதே போன்று சார்ந்தவர்களும் கடுமையான தண்டனையில நீங்கள் கொண்டு செல்லுங்கள் அவர்களை நுழைய வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனால் ஆலாவுடைய அந்த சந்ததியினர் பிராவனை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அந்த தண்டன் அதே போன்று இன்னொரு சொல் இருக்கின்றது நம்பி ஐசா அலி இஸ்லாமனுடைய காலத்திலே அவர்களை ஏமாண் கொண்ட சிலர் வானிலிருந்து உணவு தட்டு வர வேண்டும் என்பதாக கேட்டார்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு மண்ணு செல்வா கொடுக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் வானத்தில் இருந்து தட்டு வர உணவு தட்டு அப்படின்னு மா இதா சூழத்தில் மா இதாவுடைய கடைசியில் அல்லா தல விளக்கம் சொல்லி மூசா ஐசா அலே இஸ்லாமும் சொன்னார்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று என்பதாக சொன்னார்கள் அவர்கள் பிடிவாதமாக கேட்டார்கள் அல்லாஹால சொன்னான் ஐசாலேஸ்லாம் எல்லா இடத்துல கேட்கிறாங்க இந்த ஜனங்க என்னுடைய மக்கள் உணவு தட்டு கேட்கிறாங்க நீ சக்தி பெற்றவன் இறக்கி வைக்க முடியும் உன்னால அப்படி நீ இறக்கி அந்த உணவு தட்டை இறக்கி வைத்தால் இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த உணவை நாங்கள் சாப்பிட்டு மகிழ்வதோடு அந்த நாளை அழிந்துடைய நாளாக பெருநாளாகவும் நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் ஏன்னா வானுலகத்திலிருந்து உணவுத்தட்டு வருகின்றது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய நாள் விசேஷமா அப்படி ஆக்கிக் கொள்வோம் என்பதாக சொன்னார் அல்லாஹலை இறக்கி வைத்தானா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு கொண்டது அல்லாஹ் அடுத்த அந்த ஆயத்தில் சொல்லுகின்றான் நான் நீ கே நீங்கள் கேட்டபடி உணவுத்தட்டை இறக்கி வைக்கின்றேன் இறக்கி வைத்த பின்னால் அதிலே யாராவது மாறு செய்தால் தவறு செய்தால் அவர்களை நான் தண்டனை கொடுப்பேன் அவர்களுக்கு உலகத்திலே யாருக்குமே அந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேனே அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுப்பேன் உலகத்திலே யாருக்குமே அந்த தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன் என்று அல்லாஹத்தால சொன்னாங்க பிறகு தட்டு வந்தது சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற விபரம் எல்லாம் குரானுடைய ஆயத்துல கிடையாது சில முஃபசிரின்கள் இமாம்கள் அந்த கருத்துக்களை தெரிவிக்க தட்டு வந்தது சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் ஈசா அலாம் அவர்கள் சொன்னார்கள் உணவு வந்து விட்டது உணவை சாப்பிட்டு விட்டு அப்படியே வைத்து விடுங்கள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு மீதி வச்சுடுங்க அதை எடுத்து சேமிச்சு வைக்கிறதெல்லாம் கூடாது நாளைக்கு இருக்கட்டும் இது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்தலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர்களிலே சிலர் அதை கேட்கல அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க நல்ல உணவாக இருக்குது நாளை கிடைச்சாலும் கிடைக்கும் கிடைக்கட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க ரெண்டு விதமான கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள் அவர்கள் அல்லாஹால மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது இன்னைக்கு கொடுத்தவன் நாளைக்கு கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை ஐசா அலே இஸ்லாமர்கள் நேரடியாக சொன்னார்கள் சேமித்து வைக்காதீர்கள் என்று சேமித்து வைத்தார்கள் அல்லாவுக்கும் மாற்றம் ரசூலுக்கும் மாற்றம் செய்தார்கள் அதனால் அவர்களுக்கு தண்டனை உண்டு அதனால் அகுலுல் மாயிதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவு தட்டுக்குரியவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் யார் மாறு செய்தார்களோ அவர்கள் அந்த ஏழாவது தட்டிலே போடப்படுவார்கள் என்பதாகவும் சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாஹாலிபோ அதீதா அப்படின்னு சொல்லுவாங்க கடுமையான தண்டனை கொடுமை அது கடுமையான தண்டனை அது சரி இப்படி ஏழு தட்டுகளுக்கும் ஏழு விதமான மனிதர்களை குறிப்பிடுகின்றார்கள் இதில் கருத்து வேறுபாடும் இருக்கின்றது சில அந்த தட்டுகள் யார் யார் போடப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துகளும் உண்டு அதனால ஏழு வாசல்கள் என்பது ஏழு விதமான தட்டுகள் அந்த ஒவ்வொரு தட்டிலுக்கும் தனித்தனியாக மனிதர்கள் அல்லாஹத்தால முடிவு செய்து வைத்திருக்கின்றான் முடிவு செய்யப்பட்ட விஷயம் அவங்க கண்டிப்பா அங்க போய்த்த சரி நரகம் எப்படிப்பட்டது முன்னாலே நிறைய சொல்லியிருக்க பல இடங்கள்ல இங்க நரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லப்படுவதன் காரணமாக சில விளக்கங்களை நாம் பார்த்தோம் நரகத்தை அல்லாஹல்லா படைத்து நெருப்பை ஊதும்படியாக சொன்னார் மலக்குகள் ஊதினார்கள் ஊதி ஊதி நெருப்பை ஊதினா அது இன்னும் அதிகமாக கணிஞ்சு அதனுடைய வெப்பம் அதிகமாகும் இல்லையா ஆயிரம் வருஷம் ஊதினார்கள் அது சிவப்பு நிறமாக மாறியது சக்கச்சவன் சிவந்த நிறமாக சும்ம ஊக்கி தாலேசனார் பிறகு ஆயிரம் வருஷம் ஊதப்பட்டது ஹத்தாய் பிஎம்லஸ் அது வெள்ளையாக மாறியது சிகப்பாக இருந்த அந்த நெருப்பு கங்குகளெல்லாம் வெள்ளை நிறமாகும் நம்ம பார்க்கலாம் அந்த நெருப்பு கங்குகளை அப்படியே விட்டுட்டாலும் ஊதாக விட்டுட்டோம்னு சொன்னால் மேலே சாம்பல் பூத்து போய் வெள்ளையாக தெரியும் உள்ளே கங்கு இருக்கும் சிகப்பு மேலே வெள்ளையாக தெரியும் ஆனால் இங்கே ஊதப்பட்ட பின்னாலும் வெள்ளையானது அதுக்கு இதுக்கும் அதுதான் வித்தியாசம் சரி அதற்கு பிறகுமல்லாகத்தாலே ஆயிரம் வருஷம் ஊதும்படியாக கட்டளை ஆயிரம் வருஷம் ஊதப்பட்டது மூவாயிரம் வருஷம் நெருப்பை ஊதினார்கள் இருள் நிறைந்த இருட்டாக அது இருக்கின்றது என்று சொன்னார் அதனால் நரகம் என்பது இருட்டான இடம் அந்த நெருப்பே கருப்பா இருக்கிறதுனால அது இருட்டான இடம் எவ்வளவு இருட்டான இடம் ஒருவருடைய முகத்தை ஒருவர் பக்கத்தில் இருந்தாங்க கூட பார்க்க முடியாது அவள் இருளுடைய சரி இது நரகத்தில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நரகத்தில் நெருப்பு மட்டும் கிடையாது தண்டனை கொடுப்பது என்பது நெருப்பை கொண்டு மட்டுமல்ல பாம்புகள் இருக்கின்றன தேள்கள் இருக்கின்றன அதே இந்த நெருப்பு நெருப்புடைய நரகம் இருப்பதை போன்ற குளிர் நரகமும் உண்டு குளிர் நரகம் இங்கே எப்படி ஆர்டிகா அண்டார்டிகா துருவ பகுதிகளிலே எப்படி ஐஸ் கட்டியாக தண்ணீரெல்லாம் உறைந்து போய் ஐஸ் கட்டியாக இருக்குது அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறும் இந்த உடலோடு செல்ல முடியாது கடுமையான பணி மனிதன் அப்படியே விரைச்சி கல்லு மாதிரி ஆகிடுவான் அங்கே போனோன்னு உயிர் போய்டும் ஆனால் இந்த எப்படி இந்த நெருப்பு என்பது எழுபது மடங்கு இந்த நெருப்பை விட அதிகமாக இருக்கின்றதோ உஷ்ணம் அதே போன்று பனியும் இதே மாதிரி எழுபது மடங்கு துருவத்திலே எவ்வளவு பணி இருக்கின்றதோ அந்த பணிக்கு எவ்வளவு குளிர்ச்சி இருக்கின்றதோ அது ஒன்று எழுபது மடங்கு என்று வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு பேர் ஜம்ஹரீர் என்று சொல்லப்படும் அல்லாஹ் என்று சொல்லு அந்த நரகத்துக்கு பேர் ஜம்ஹரீர் கடுமையான குளிர் நிறைந்த நரகம் சொன்னார்கள் என்ன பின்னால் ஹையாத்தின் புக்த் நரகத்திலே சில ஒட்டகங்கள் இருக்கின்றன பாம்புகள் இருக்கின்றன சில பாம்புகள் இருக்கின்றன அது ஒட்டகத்தை போன்று பாம்புகள் ஒட்ட அந்த அதனுடைய உடல் பகுதி நீளத்தில் அது ரொம்ப நீளம் ஆனால் அதனுடைய பருமன் எவ்வளோ இருக்குன்னா ஒட்டகத்தை போல புக்த் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அரசுலா சொல்லா சொல்கிறாங்க ஒட்டகம் அப்படிங்கிறது ஹுராசான் என்று ஒரு நாடு பாரசீகத்தில் பாரசீக நாட்டில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகம் ரொம்ப மோட்டாவாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஹாசியத்திருக்குது இல்லையா மனப்பாறை மாடு அப்படின்னு சொன்னால் அது தனி ஸ்பெஷல் சில மாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆஸ்திரேலியாவிலருந்து வர்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு பார்த்த பெரிய பெரிய மாடு அது மாதிரி அந்த ஹுராசான் நாட்டில் ஒட்டகங்கள் பெருசு குராசானுடைய நாட்டு ஒட்டகம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பருமணி இருக்கும் அந்த பாம்பு அது நீளங்கிறதெல்லாம் சொல்லப்படலைங்க எவ்வளோ நீளம் இருக்கு அது ஒரு தடவைது வருஷம் இருக்கு ஒரு தடவை கொட்டினா நாற்பது வருஷம் விஷம் அப்படிப்பட்ட பாம்புகள் நரகத்தில் தேல்களும் இருக்கின்றன அந்த தேல்கள் ஒட்டகத்தை போல இருக்கும் கோவேரி கழுதியை உடைய பருமன் இருக்கும் கோவேரிக்கடுது எவ்வளவு பொருமன் இருக்குதோ அது போன்று பெருசு பெருசா இருக்கும் தேல்கள் எல்லாம் அதே மாதிரி அதுவும் கொட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாற்பது வருஷம் அதனுடைய விஷயம் இருக்கும் மனிதனுடைய உடல் துடித்து கொண்டு இருப்பார் மௌத்தாக மாட்டான் அங்கே மௌத்தாரதும் கிடையாது ஹயாத்தாகிறது கிடையாது மௌத்தாகிறது கிடையாதுன்னு சொன்னா மௌத்தா போனாலும் பிரச்சனை போயிடும் ஹயாத்தா இருக்கிறா சுகமா இருக்கணும் அதுவும் கிடையாது அப்படின்னு இன்னொரு ஹதீஸில் அந்த நரகத்தில் போட போடக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பெரிய தண்டனையை தாங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த உடல் ஒரு அறுபது கிலோ எண்பது கிலோ நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ இல்லை இந்த உடலை தூக்கி போட்டோம்னு சொன்னால் அப்படி பசுமமாக போய்டும் அதனால் அல்லாஹாலா அந்த உடலை பெரிதாக ஆக்குவார் நல்லா நிறைய சொல்லியிருக்கேன் பெருசாக ஆக்குவார் எவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹதீசுகளை ஒரு காஃபிரல் ஒரு பல்லு அவருடைய தொடை இருக்கின்றது அது பைலா என்று ஒரு மலை இருக்கிறது தன்னை என்ற இடத்துல அதாவது முக்காவுக்கு போனவர்களுக்கு தெரியும் படா உமரா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் ஏறாம் கட்டிட்டு வருவாங்க தன்னையும்ங்கிறது இங்கே ஆயிஷா மசித் இருக்குது அந்த இடம் அதாவது அந்த இடத்துல ஒரு மலை இருக்கின்றது அதுக்கு பேர் பைலா என்று சொன்ன அந்த மலை பெருசு அவருடைய தொடை ஓ மக்கழதுக மினார் மசீரத்து சலாசத்து மித்தா ஒரு மனிதன் அப்படி அப்ப பல்லு அவ்வளோ பெருசு தொடை அவ்வளோ பெருசு அப்படின்னு சொன்னால் அவனுடைய உருவம் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த உருவ அந்த உருவம் நரகத்திலே தங்கி இருப்பதற்கு ஒரு இடம் தேவை இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த குறிசி இந்த நாக்காளி எனக்கு போதும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு போதுமான அளவு இன்னும் கூட பாக்கி இடம் இருக்குது அதே மாதிரி நரகத்தில் உள்ளவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவை அசூல்ல சொல்லுகின்றார்கள் மதினாவிலிருந்து ரபுதா என்று ஒரு இடம் இருக்கின்றது கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரு வச்சுக்கங்களேன் கூட இருக்கும் அதுவே கூட இருக்கும் அது மாதிரி மூன்று மடங்கு தொலை உள்ள ஒரு இடம் அவனுக்கு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நரகவாசி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நரகவாசி உட்கார்ந்து அந்த இடத்த தங்கி இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுத்தளவு கொண்ட ஒரு இடம் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக மத்தியிலே உள்ள அளவு ரெண்டு மத்தியிலே உள்ள அந்த இடைவெளி இருக்கின்றது அது மூன்று நாளுடைய தூரம் இருக்கும் ஐயாவின் முசரிதை மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு குதிரைக்காரன் குதிரை சவாரி வீரன் அவன் வேகமாக குதிரையிலே சென்றால் மூணு நாளைக்குள்ளே எவ்வளோ தூரம் செல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கும் இந்த ரெண்டு மண்கம் தோலுக்கு மத்தியில் தோல் புஜத்திற்கு மத்தியிலே உள்ள இடைவெளி ஒரு குதிரை ஒரு நாளைக்கு முந்நூறு மைல் போகும் வேகமாக போகணும் நிற்காவும் போச்சு போக முடியாது போச்சுன்னு சொன்னால் முந்நூறு மைல் போகும் அப்போ தொள்ளாயிரம் மைல் ஒரு மூணு நாளைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு வச்சுங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த ரெண்டு புஜத்துக்கு மத்தியிலே உள்ள தூரம் ஒரு நரகவாசியினுடைய உடலுடைய தூரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஜில் தல் காஃபி அப்படி இதுல எல்லாத்திலுமே நரகவாசின்னு சொல்லும்போது காஃபில சொல்றாங்க சூழ்நிலை நரகம் என்பது காபியிற்கு தான் சொந்தம் முஸ்லிம்களுக்கு கிடையாது ஆனா முஸ்லிம்கள் பாவம் செய்திருந்தால் பாவத்தினுடைய அளவு அந்த பேல் தட்டில கொண்டு போய் போட்டு கொஞ்ச நாளைக்கு தண்டனை கொடுத்துட்டு கொண்டு அந்த கொஞ்சம் தண்டனைங்கிறது சாதாரணமானதில்லை சரி மாதிரில ஜிந்தல் காஃபிலையும் இஸ்நானி வார்பா ஒரு காஃபினுடைய இப்போ உடல் எவ்வளோ அவ்வளோ பெருசுனுச்சின்னு சொன்னால் அவனுடைய தோல் இருக்குது மேல் தோல் இப்போ நம்மளால் அது பிடிக்க முடியாது சொதையோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது வெங்காயம் இருக்கு மாதிரி லேசாக இருக்கு அதனால் தோல்லாம் உரிக்க முடியாது மற்ற மாட்டு தோல் ஆட்டு தோல்லாம் உரிச்சிடும் மாதிரி உரிக்க முடியாது ஆமா பதினஞ்சு கிலோமீட்டர் இருந்துச்சு தோல் எவ்வளவு காஃபீர் இசாத்த நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு காபிர் காஃபி காஃபியர் ரசூ இல்லா சவாலு சொல்லும் போது காஃபி மட்டும் போகணும் நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கும் ஓதுறோம் வித்தர்ல அந்த வித்தருடைய குழுத்துல கடைசியில ஓதுவாங்க தண்டனை அனைத்துமே எல்லா தண்டனைகளும் காபியர்களுக்கே உரியது எங்களுக்கு நீ கொடுத்துறாத அப்படின்னு கேட்கும் வித்திரில் அதனால தான் கடைசியில் அந்த வித்திரு தொழுகையை தொழுது எங்களுக்கு நரகத்தை கொடுத்துடாதே காஃபீ நரகம் என்பது காபிரர்களுக்கே சொந்தம் எங்களுக்குரியது வைண் காபிர்களுக்கே சேர வேண்டியது என்று எல்லாம் செலவாய் கேட்க சொன்னாங்க சரி அந்த காஃபிர்களுடைய ஒரு காஃபர்களுடைய நாக்கு நரகத்தில் மிக நீளமாக அந்த நாக்கு இழுத்து கொண்டு வரப்படும் உள்ளே இருந்து இழுத்தானோ அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாக்கு நரகத்தினுடைய அந்த பரப்பிலே அந்த வெளியிலே அந்த இடத்துல நீட்டி வைக்கப்பட்டு இருக்கு அதை நரகவாசிகள் எல்லாம் மிதித்து கொண்டு செல்லுவார்கள் அந்த நாக்கை தனி தன்மைகள் உண்டு நாக்கு நீளமாக்கப்பட்டு அதை மிதித்துக் கொண்டு செல்லக்கூடிய நிலை யாருக்கு ஏற்படும் என்று நாக்கின் மூலமாக பாவம் செய்தவர் நிறைய இருக்கு சரி அந்த நாக்கு எவ்வளவு தூரம் இழுக்கப்படும் ஒரு பர்சக் அல்லது ரெண்டு அதாவது பனிரண்டு மைல் அல்லது இருபத்தி நாலு மைல் தூரம் அந்த நாக்கு பனிரெண்டு மைல் நீளத்துக்கு இழுத்து போடப்படும் மனிதர்கள் அதை மிதித்து கொண்டு செல்வார் சொன்னது அதாவது அந்த தோல் புஜத்துக்கு மத்தியிலே எழுபது மூலம் இருக்கும் இந்த ஹதீசு சொல்றாரு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை அது நூற்றுக்கணக்கான விதங்கள் இருக்கின்றன எல்லாத்தையும் பூராத்தி சொல்ல முடியாது ஆயத்தில் அல்லா தலா அந்த மனிதனை நரகத்தில் போடப்பட்ட அந்த காபிரான மனிதனை சவுத் என்று சொல்லப்படக்கூடிய பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு மனையின் மீது அவன் ஏற்றப்படுவார் நாம் அவனை ஏற்றுவோம் அவனை ஏற்றுவோம் நான் ஏற்றுவேன் என்று சவுது என்பது ஒரு மலை நெருப்பினால் ஆன மலை நரகத்தில் நரக நெருப்பினால் ஆன ஒரு மலை அந்த மலையின் மீது அவன் ஏறுவான் உச்சிக்கு போய் சேர்றதுக்கு எழுபது ஆண்டுகளாகும் திரும்ப அவனை கீழே போக சொல்லுவான் கீழே வர்றதுக்கு எழுபது ஆண்டுகளாகும் இப்படியே தொடர்ந்து அந்த மனிதன் தண்டனை கொடுக்கப்படுவான் அது யாருக்கு சில மறற்பட்ட கருத்துகள் உண்டு யார் யாருக்கு அந்த தண்டனை கொடுக்கும் அதான் அல்லா தலா சொன்னார் பங்கிடப்பட்ட சில பகுதியினர் ஒவ்வொரு பகுதிக்கும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் சங்கிலி அல்லாஹால சொன்னாங்க என்ற சூறாவிலே நரகத்தை பற்றிய ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அதுல ஒரு இடத்துல அந்த இடத்துல சொல்லு அந்த சூறாவிலே ஒரு சங்கிலியால் அவனை கட்டப்படும் அவன் கட்டப்படுவான் அல்லாஹால சொல்றான் சும்மிலத்தின் ஒரு சங்கிலியிலே அவனை கட்டுங்கள் அது எழுபது முடைய முழமுடைய சங்கிலியிலே கட்டுங்கள் கட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும்பொழுது ஒரு அழகான வாசகத்தை குறிப்பிடுகின்றான் அவனை கட்டுங்கள் எழுபது முலம் உள்ள சங்கிலியிலே அப்படி சொல்லல எழுபது முலம் சங்கிலி எழுபது முலம் உள்ள சங்கிலியிலே பசுலுக்கு அவனை பிணையுங்கள் அவனை கட்டுங்கள் தரோகா சரான் பசுலுக்கு பிறகு அந்த நரகத்திலே தூக்கி எரியுங்களான் சங்கிலி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு ஆரம் ஒரு வளைய முலைய வளையமா இருக்கும் இல்லையா சங்கிலி கோத்து கோத்து இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் ருசாசா என்று சொல்லப்படும் அது நெருப்பினாலான சங்கிலி நெருப்பினாலான அந்த சங்கிலியுடைய ஒரு வளையம் இருக்கின்றதே அது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பக்கத்தில் ஒரு கோப்பை இருந்துச்சு ஒரு பெரிய மண் சட்டியாக நம்ம ஒன்று இருந்தது அதை காட்டி இதை போல ஒரு சங்கிலி ஒரு வளையம் அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உருசிலமின சனா இலல்லா இருந்து வகைய மசியத்து ஹம்சத்தி ஹம்சுமே தெனா இல்லை பலகத்தில் கபல இல்லை அதாவது அந்த ஒரு வளையம் அந்த சங்கிலி அல்லது அந்த வளையம் வானத்திலிருந்து அது அளவில்லாத தூரம் சொல்ல முடியாத அளவு உயரும் அங்கிருந்து ஒரு சங்கிலியை கீழே போட்டால் இரவு நேரத்தில் போட்டால் இரவு முடிகிறதுக்குள்ளே கீழே வந்து விழுந்துடும் வானத்திலிருந்து இப்ப எவோ எத்தனாயிரம் அடினு வச்சுங்க எத்தனை லட்சம் அடியா இருந்தாலும் சரி அங்கிருந்து தூக்கி போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் கீழே வர்றது சுல்லாசல்ல சொல்லும் சொல்லுகின்றார்கள் இரவு முடிவதற்குள்ளாக கீழே வந்து விழுந்தணும் ஆனால் அந்த சங்கிலே ஒரு வளையத்தை அல்லது அந்த சங்கிலியை நரகத்தினுடைய விளிம்பில் கீழே போட்டால் ஒல அன்னகா உருசிலத்தின் லசாரத் அரபாக அது நாற்பது வருஷம் அங்கு கீழே வந்து நரகத்தினுடைய விளிம்பிலை தள்ளிவிடப்பட்டால் கீழே போய் விழுகிறதுக்கு நாற்பது வருஷம் இன்னொரு ஹதிஸ்மனால் சொல்லியிருக்கிறோம் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே ஒரு தடவை அதை ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் எல்லாம் பயந்தாங்க இது என்ன அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லாய் சொல்லாஜ் இது என்ன சத்தம் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு எழுபதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து ஒரு கல் ஒரு பெரிய பாறை கல் அது கீழே தள்ளிவிடப்பட்டது நரகத்திற்குள்ளே நரகத்தினுடைய அடிப்பக்கத்தை இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கின்றது அது கீழே விழுந்த சத்தம் தான் இது அப்படின் நரகம் எவ்வளோ பிரிச்சிருக்கும் நரகத்தை பற்றி அல்லாஹால குரானில் நிறைய சொல்லுகின்றான் சொல்றது காரணம் நரகத்தை பற்றி பய கேட்டு பயப்பட வேண்டும் என்பதற்காகவே இங்கே சொல்கிறாங்கிற சுல்லா சொல்லாம் நாற்பது வருஷமாக அந்த ஒரு சங்கிலியுடைய அந்த வளை கீழே வந்து விழுவது அவ்வளோ பெரிய அவ்வளோ ஆழமான இடம் அது என்ன பின்னாரி சிஞ்சனன் நரகத்தில் ஒரு சிறைச்சாலை இருக்கின்றது கெட்ட அந்த மனிதன் அங்கே போடப்படுவார் அந்த நரகத்துடைய மேல்குடு இருக்கே அது நெருப்பினால் இருக்கும் அதனுடைய சுவர்கள் எல்லாம் நெருப்பினால் இருக்கும் அதனுடைய ஜுவாலை இந்த மனிதனை கரித்து கொண்டிருக்கும் சரி நரகத்திலே இன்னும் சில தண்டனை மனிதர்களுக்கு பசி அங்கே நரகவாசிகளுக்கு பசி ஏற்படுத்தப்படும் பசி பசின்னு கத்துவாங்க பசி யுல்ஹா அலா அகலின் நாரில் ஜோல் பசி போடப்படும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவங்க நினைப்பாங்க நம்மளுக்கு தான் இருக்கிறதுலையே நரகத்திலேயே பெரிய தண்டனை நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நினைப்பாங்க அந்த பசியின் காரணமாக எங்களை காப்பாத்துங்க பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க சாப்பாடு கொடுக்கப்படும் கள்ளி செடியும் உள் செடிகளும் கொடுக்கப்படும் அல்லா லா யுகனி லா யுஸ்மின் வா யுகி மின் ஜூ என்று அல்லாஹால சொல்லுவார் அல்ல தா கஹீஸ் ஹாஷியா என்ற சூரத்தினுடைய பகுதியிலே அல்லாஹ் சொல்லும்போது அதை சாப்பிடுவதின் காரணமாக அவனுக்கு வயிறு நிரம்பாது பசியும் போகாது அவனுக்கு உடலில் எந்த சக்தியும் ஏற்படாது மாறாக அது உள்ளே போகும்பொழுது அவன் பசியினுடைய நில தண்டனையை விட அதிகமான தண்டனையை அனுபவிப்பானான் உணவு சாப்பாடு சாப்பாடுன்னு கத்துவான் பொய் வாசு நம்பி ஆம் தீயகுஸ் சாப்பாடு ஒரு விதமான நரக சாப்பாடு கொடுக்கப்படும் அது சாப்பிட்ட உடனே தொண்டையில் விக்கிக்கணும் விற்கல் எடுத்து அது பெரிய வேதனையாக இருக்கும் விக்கல் எடுக்கும் பொழுது என்ன கேட்போம் நம்ம தண்ணி கேட்போம் தண்ணி தண்ணீர்ன்னு கத்துவான் தண்ணீர் கொடுக்கப்படும் நரக நெருப்பிலே மிக கடினமாக காய்ச்சப்பட்ட சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும் அதுக்கு மேல சூடாக்கவே முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அவ்வளவு கடுமையான தண்டனை பக்கத்தில் அந்த தண்ணீரை கொண்டு போகும் கடுமையான சூடு உள்ள அந்த தண்ணீர் அவனை குடிப்பதற்காக கொண்டு போவாங்க வழக்குகள் கொண்டு போகும் அவருடைய முகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் கழன்று விழுந்துவிடும் அதனுடைய உஷ்ணத்தின் காரணமாக சரி அதையும் மீறி அந்த மனிதன் பசியா தாகமா இருக்குது அப்படிங்கறது தாண்டி விக்கிக் கொண்டது தொண்டையில மாட்டிக்கிச்சு அப்படிங்கறது தாண்டி குடிமாது குடிச்சா அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் அருந்து துண்டு துண்டாக தூள் தூளாக ஆகி அவருடைய பின் வழியாக வந்துவிடும் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க அந்த நரகவாசிகள் பயக்கோலூன் உதோரத் ஜஹன்னு அவர்கள் சொல்லுவார்கள் நீங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாட்ட அல்லாட்ட கேட்பாங்க எங்களுடைய தண்டனைக்கு நரகத்துடைய அந்த காவலாளர்கள் சொல்லுவார்கள் இப்ப போய் கத்தறியாப்பா அலம் தக்கு நீ உலகத்தில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தூதர்கள் உங்களிடத்தில் வரவில்லையா எச்சரிக்கை செய்த தூதர்கள் வரவில்லையா பாலு பலா ஆமாம் வந்தாங்க வந்தாங்க நாங்கள் கேட்கல அவங்க சொல்ல கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மலக்குகள் சொல்லுவார்கள் நல்லா சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்க இப்போ கல்லாண்ட கேளுங்க ஆனால் உங்கள் துவா உங்களுடைய கேட்குதில் எந்த பிரயோஜனம் தராது காஃபிர்களுடைய துவா எந்த விதமான பலனையும் தராது தண்டனையை தவிர வேறு எதையும் அது கொண்டு வந்து சேர்க்காது என்று அந்த மலக்குகள் அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் என்று கூறப்படுகிறது அதனால் உலகத்தில் இருக்கும் நரகத்தை நினைத்து அழவேண்டும் அழவேண்டும் ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான மனிதரும் அழுகை அவருக்கு வாஜிப் கட்டாயமாக அழ வேண்டும் ஏன்னா ரசூல்லா சலாசம் எழுதியிருக்கிறார் எவ்வளோ அழுதாங்க அந்த அழுகை சொல்ல முடியாத அழுகு அதே மாதிரி அபுபக்கர் ஒமர சாஹாபாக்கனுடைய வாழ்க்கையில் ஏராளமானோர் அழுத வரலாறுகள் நிறைய இருக்கின்றனர் விடிய விடிய அழுவாங்க தூக்கம் இருக்காது அழுவாங்க அதில் துமர்கள் எல்லாத்தாலானவர்கள் நரகத்தை நினைத்து அழுது அழுது கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே கண்ணீர் என்பது உப்பு தண்ணீர் உப்பு நிறைந்த நீர் என்ற காரணத்தினால் அந்த கண்ணீரில் அந்த கண்ணத்தில் ரெண்டு கருப்பு கோடுகள் இருந்தன அதுல துமரல் எல்லாத்தரும் அந்த தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு கருப்பு கோடு கண்ணீர் வடிஞ்சு கோடு அவரை பார்த்து சைத்தானும் பயந்து ஓடுவார் அப்படின்னு சொல்றாங்க அவர் அழுதார் அப்படின்னா நம்ம எவ்வளவு அழுகணும் அதனால் ரசூல்ல சொன்னாங்க யா யூகாஸ் மனிதர்களே ஒபுக்கோ அழுங்கள் தஸ்தத்தியோ அழுகை வரவில்லை என்று சொன்னால் தத்தமாக்கோ அழுவதை போன்று பாவனை செய்யுங்கள் பையன் அகலன் நார் இல்ல எபுக்கோன் நரகவாசிகள் நரகத்திலே அத்தாய சீல துபுகி அவருடைய கண்ணீர் கண்ணங்களிலே வழிந்து ஓடும் அன்னஹா ஜதாவில் அந்த கண்ணீர் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒவ்வொரு நரகவாசியினுடைய கண்ணீரும் ஒரு வாய்க்காலை போன்று இருக்கும் வாய்க்காலில தண்ணீர் ஓடுவதை போன்று கண்ணீர் ஓடிக்கொண்டு அழுது அழுது கண் உடலில் உள்ள அந்த நரகவாசின் உடலில் கண்ணீர் எல்லாம் வச்சிவிடும் பிறகு பசீலுத்திமா அத்த தன் கத்தியாத்மா பிறகு வந்து ரத்தமாக வரும் கண்ணீர் முடிந்து ரத்தம் வரும் ரத்தம் வடிவதின் காரணமாக அந்த கண்கள் எல்லாம் கொப்புளமாக ஆகிவிடும் ரனமாக ஆகிவிடும் முடியாது அவரை அழுது அழுது அந்த கண்ணீர் ஓடுகின்றதல்லவா எவ்வளவு ஓடும் அப்படின்னு கேட்டால் ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு கப்பலை ஓடவிட்டால் அது கப்பல் ஓடும் கப்பல் ஓடக்கூடிய அளவுக்கு கண்களிலேந்து கண்ணீரும் செந்நீரும் வரும் என்று ரசுல்லாய் செல்லாஹல் சொல்லுவார் அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஏன்னா ரசூல்லாய் சல்லாஹலன் எதையும் மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை கூட சொன்னது கிடையாது நடக்கின்ற விஷயம் நடக்க போற விஷயத்தை ரசூலாய் செலாசி அல்லா தலை காட்டி தந்தான் சொல்லி தந்தான் ரசூ ஆனால் முரண்டு செய்யக்கூடாது அல்லாதானே ரசூல் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த காலத்து நிறைய பேர் நம்மள சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் குழைக்க முடியுமாங்க அந்த ஆளுக்கு பேர் தான் முத்த மாதிரி இது வம்பு செய்யக்கூடிய அதாவது முரண்டு செய்யக்கூடிய அல்லாவுடைய சட்டம் ரசூலுடைய சட்டம் சொல்லும்போது முரண்டு செய்கிற அங்கே போன மாதம் ஜனவரி மாதம் தேனியில் பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு மஸ்ஜிதில் இம்மாம் இப்போ நடந்துதான் ரெண்டு மாதத்துக்கு முன்னார் வட்டியை பற்றி பேசுனார் வட்டி வாங்கக்கூடாது வெட்டி ஹராமாச்சு அப்படி சாப்பிடு போக வேண்டியதுதானே வாங்குறவங்க வாங்கிட்டு போக நீ எப்படி வட்டியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜும்மா முடிஞ்சவொடனே அவரை போட்டு அடிச்சு சரியான அடி ஒரு ஆள் அந்த தொழு வந்த ஆளில் கொடை வந்து வயிற்றுல குத்திட்டார் குத்தினா உள்ளே போயிடுச்சு என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கார் அந்த பையன் முழுசா கடுமையான சேர்ந்து சரியான அடி அடிச்சிட்டா எங்கள் மசிதில் வந்து எங்கள் சம்பளத்தை வாங்கி திட்டு எங்களுக்கே எதிராண்டி வட்டியை பற்றி பேசுகிறியா எப்படி எவ்வளோ அறிவில்லாதவங்களாக இருக்காங்க இதுக்கு அது யாருன்னு கேட்டால் நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லா ஆளரும் அப்பையன் என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது சொல்லப்பட்டு என்ன தெரிஞ்சா தெரிவிச்சாலும் என்ன பண்றது அதனாலதான் பொள்ளியாசு நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அல்லாஹ் அல்லா கூறுவாங்களே சொல்லுவோம் எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் சட்டங்கள் தெரியாதவர்கள் அல்லாஹைய பயம் இல்லாதவர்களாக இருந்தால் சட்டங்கள் சொல்லும் எதிர்ப்பு தான் செய்வாங்க நாங்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அறிவு இல்லாதவனா இருப்பாங்க சட்டங்கள் சொல்லப்பட வேண்டும் நரகத்தை பற்றி சொல்லும் ரசூல்லாய் சல்லா அலி ஒரு போர்க்களத்தில் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை கொண்டு வந்தார் குழந்தையுடன் அங்கே வந்தார் கேட்டார் ரசூல்லாய் சொல்லுல்ல ஒரு தாய் இந்த மாதிரி குழந்தையை தன்னுடைய குழந்தையை நெருப்பிலை தூக்கி போடுவாளா மனம் வந்து நெருப்பில தூக்கி போடுவா போட மாட்டாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவளாக இருக்கின்றாலோ அதுபோன்று பல படங்கு பாசம் உள்ளவன் நல்லாத்தாளா அடியார்களின் மீது அடியார்களை நரகத்தில் போடுவானா அப்படின்னு கேட்ட அந்த பெண் எவ்வளவு கேள்வி கட்டுக்கங்க பாருங்க அல்லா த பயம் எல்லாம் நரகத்தில் போடுவான்ங்கிற பயம் அந்த பயத்தின் காரணமாக கேட்கின்றார் அந்த பெண் போடுவானா அல்லா ரசூல்லாம் அழுதாங்க அழுதுட்டு சொன்னாங்க இல்லல் முத்தமாரி த முரண்டு செய்யக்கூடியவனை தவிர வேறு யாரையும் போட மாட்டான் நரகத்தில் போட மாட்டான் அதனால் தீனுடைய விஷயத்தில் முரண்டு செய்யக்கூடாது செய்யலைன்னு சொன்னால் உன்னோட தண்டனையோடு வச்சுக்க வேண்டியது அது அடுத்தவரிடத்துல சொல்லி இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க நிறைய பேர் முஸ்லீம்கள்ல நிறைய பேர் செய்கிறாங்க தனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது துணியாவுடைய அறிவு தீனுடைய அறிவுன்னா தான் செய்ய மாட்டானே துனியாவுடைய அறிவு இந்த வட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க வட்டி வாங்கலாம் அப்படின்னு எழுதுறோம் வட்டி வாங்கலாம் குரானில் சொல்லப்பட்ட அந்த வட்டி அப்படிங்கிறது கடுமையான வட்டி வாங்கறதுக்கு பேர் வட்டின்னு சொல்றது சொல்றது பேங்க்ல வட்டி வாங்கறது கூடும் அப்படின்னு சொல்ல இன்னும் சில பேர் காபிரிட்ட வட்டி வாங்க கூட முஸ்லீம்கிட்ட தான் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி தண்டனை நரகத்தை பற்றி அல்லாஹலை இந்த ஆயத்தின் மூலம் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஒரு ஷகையை தவிர வேறு யாரும் நரகத்திற்கு போக மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க சகினா மூதேவி அப்படின்னு சொல்லலாம் கீழ யார சொல்லலாம் அவமதி சகி என்று சொன்னால் யார் என்றும் கேட்டார் கேட்கப்பட்டது மல்லம் யாமல் லாகி வலம் எத்திற்கு லகூபி மாசிய அல்லாஹ் சொன்ன ஏவல்களை செய்வது கிடையாது அல்லாஹ் சொன்ன பாவங்களை விட்டுறது கிடையாது அவன்தான் சகி அப்படின்னு சொன்னான் ஏவல்களை செய்யறதும் இல்லை பாவங்களை விடுறதும் இல்லை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக செய்யறதும் தொழுகிறதும் இல்லை வட்டி வாங்கறதும் சேரும் அது மாதிரி இருந்தால் சக்தி என்பதா இவனை தவிர வேறு யாரும் நரகத்திற்கு செல்ல மாட்டார் சரி நரகம் சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நரகம் ஏழு ஏழு சபா தபாம் ஏழு தட்டுகள் இருக்கின்றன என்று அல்லாத்தலா சொன்னது நரகம் ஏழு சொர்க்கம் என்பது எட்டு எட்டு சொர்க்கம் ஏதா மூமீன்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்தஸ்து தண்டனைக்குரிய அந்தஸ்தை விட அந்த நிலையை விட உயர்வாக அதிகமாக இருக்கவேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டு எட்டு சொர்க்கங்களை அல்லாஹலா வைத்து வைத்திருக்கின்ற எப்படி நரகத்தில் தட்டு கீழே கீழாக தட்டுகள் அதிகமாக இருக்கு அதுபோல மேலே போக போக சொர்க்கத்தில் அதிகமான தர்ஜாக்கள் அதாவது அதிகமான மதிப்பும் மரியாதையும் மிக்க உயர்வான இடங்கள் மேலே எத்தனை தரஜாக்கள் அங்கே இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி முன்னால் நிறைய சொல்லியிருக்கோம் அதாவது நூறு தரஜாக்கள் உண்டு என்று ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகின்றோம் நூறு இங்கே எப்படி ஏழு எட்டு சொல்கிறோமோ அது மாதிரி நூறு தரஜாக்கள் எட்டு சொர்க்கத்திலே நூறு தரஜாக்கள் படித்தரங்கள் இன்னொரு அறிவிப்பின்படி ஹதீஸ்ல குரானில எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றன அத்தனை படித்தரங்கள் உண்டு குரானில் எத்தனை ஆயத்துக்கள் அத்தனை ஆயு ஏன்னா ஒரு மனிதர் குரானை பாடமாக்கி அவரை இந்த உலகத்திலே குழாடின்படி அமல் செய்திருந்தால் குயாமத்தினால் அவரை பார்த்து சொல்லப்படும் நீ ஓது ஓதிக்கொண்டே மேலே போய்கொண்டு ஓதிக்கொண்டே மேலே போய் கொண்டு இவர் ஆயத்தை ஓதுனா ஒரு லிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு மாடி போயிடுவார் ஒரு தரஜாவுக்கு போயிடுவார் ரெண்டாவது ஆயத்தை போனா ரெண்டாவது தரஜாவுக்கு போயிடுவார் ஒரு தரஜா என்பது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐநூறு ஆண்டுகளுடைய தொலைதூரம் அது ஒரு படித்தரத்திற்கும் இன்னொரு படித்தரம் உள்ள இடம் உள்ள இடைவெளி மூணாவது ஆயத்த ஓதுனா போயிடுவார் அப்படி ரசூல்ல சொல்லுகின்றார்கள் கொண்டேரில் ஓது தஜிபீதுடன் ஓதுவாயாக குரான் எப்படி உலகத்தில குரானை தஜிவீதுடன் ஓதிக்கொண்டிருந்தாயே அப்படின்னு ஓதிக்கொண்டே இரு மேலே போய்கொண்டே இரு எந்த இடத்திலே உனக்கு ஆயத்து முடிகின்றதோ அந்த இடத்திலே உன்னுடைய படித்தரம் உண்டு என்று அல்லாஹலா சொல்லுவதாக ரசூல் அசலா சொல்லிருந்தார் அப்போ ஒருத்தர் நூறு ஆயிரத்து பாடமாக்கியிருந்தாரு நூறாவது படித்தரத்தில் போய் ஸ்டாப் ஆயிடுச்சு அவ்வளோதான் இவருடைய லிப்டிங் அதுக்கு மேலே போக முடியாது இரநூறு ஆயிரத்து பாடம் இருந்தாரு இரநூறாவது அராஜா ஆயிரம் ஆயத்து அப்போ ஹாவிசாக்களுக்கு எவ்வளோ பெரிய மதிப்புன்னு கேட்டால் அவர் கடைசி படித்தரம் வரைக்கும் போயிடுவார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அப்படின்னு சொல்றோமா இல்லையா அவ்வளவு பாடமாக்கி இருந்தாரு வெறுமனை பாடமாக்கினா பத்தாதே அதனாலுல் குரான் அப்படின்னு சொல்றாங்க சுமந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சுமந்தவர் அப்படின்னு சொன்னா குரானை பாடமாக்கி ஒவ்வொரு ஆயத்தும் எந்த கருத்தை தெரிவிக்கின்றதோ அந்த கருத்தின்படி உலகத்திலே வாழ்ந்தவர் அமல் செய்தவர் என்பதாக அதை பிறழாமல் பிசகாமல் அமல் செய்தவருக்கு பெயர் ஹாமின் குரான் என்பதாக சொல்லலாம் அவருக்கு அந்த தரஜா உ அதே போன்று அவரை சார்ந்த அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சொர்க்கத்தினுடைய பாக்கியம் கிடைக்கும் என்பதாக சொன்னார் அதனால் சொர்க்கத்தில் எட்டு வாசல்கள் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்குன சரி மாதிரி நிறைய நரகத்தில் நரகம் பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு குற்றம் செய்தவருக்கும் தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும் முன்னால் ஒரு ஹதீஸ் ஆயத்தையும் சொல்லியிருக்கேன் ஆதீஸ் இந்த சுபோடைய நேரத்தில் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தில் அல்லாஹலா தேர்களை சின்ன சின்ன எறும்புகளை போன்று அவர்களை எழுப்புவார் மனித வடிவத்தில் மனுஷ இருப்பாங்க ஆனால் சின்ன எறும்பு போன்று ஊர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா உலகத்தில் பெரியவன் அப்படின்னு நெஞ்சை நிமித்தியவன் அதனால் நீ சின்னவன் அப்படின்னு அல்லாஹத்தலா காட்டுறான் நீ ரொம்ப சின்னதாக சின்ன எறும்பை போன்று அவன் படைக்கப்படுவான் நரகத்திலே அந்த மனிதன் போடப்படுவான் ஒரு சிறைச்சாலை உண்டு அதற்கு பேர் சொல்ல நரகத்திலே அந்த மனிதன் போடப்படுவான் அந்நாரு அன் யார் அந்த சிறைச்சாலையில அவன் அந்த பௌலஸ் என்ற சிறைச்சாலையிலே கொண்டு போய் போடப்பட்ட உடனே நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு கங்குகள் எல்லாம் வந்து அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளும் எல்லா நெருப்புகளும் வந்து சூழ்ந்து அவன் தாகம் தண்ணீர் தண்ணீர்ன்னு கத்துவான் யூஸ் கவுனமின் அகலின் நார் சீனத்துர் ஹபால் நரகவாசிகளுடைய உடலில் உடல் வெடித்து அந்த உடல்களில் இருந்து சீழும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் அதை ஒரு பக்கெட்ல எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பார் குடி அப்படி யாருக்கு யார் உலகத்திலே பெருமை அடித்தானோ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த தண்டனை சரி இது நிறைய இது மாதிரி நிறைய ஆயத்த நிறைய ஹதீசுகிற ரசுல்லா சிற நூற்றுக்கண ஆயத்துகளும் நிறைய இருக்க ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு சூறாவிலும் பல ஆயத்திலே எல்லாத்தால் குறிப்பிடும் அதை நாம் கவனிக்க வேண்டும் சரி அதில் ஏழு மஸிதுகள் ஏழு பாபுகள் இருக்கின்றன ஏழு தட்டுகள் இருக்கின்றன ஒவ்வொரு தட்டுக்கும் தனித்தனியாக மனிதர்கள் போடப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பது இங்கே ஒரு கருத்தை விளக்குகின்றார்கள் எந்தட்டுக்குள்ளையும் போகக்கூடாது சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் ஏதாவது ஒண்ணு இல்லை அல்லது எல்லாத்திலையுமே யாராவது ஒருத்தர் விரும்பினால் நரகத்துக்கே போக கூடாது சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்பினால் அவங்க இந்த ஏழு வாசல்கள் அப்படின்னு சொன்னது மனிதனுக்குள்ளே ஏழு விதமான தீய குணங்கள் இருக்கின்றன அல்லஹ்லாக்கு மஸ்மூமா வெறுக்கப்பட்ட இழிவாக்கப்பட்ட ஏழு குணங்கள் அந்த ஏழு குணங்களை விட்டொழித்து வாழ்ந்தால் அந்த மனிதன் இந்த ஏழு வாசல்கள் இருந்து காக்கப்படுவார் நரகத்துக்கு போகாமல் காக்கப்படுவார் அந்த ஏழு குணங்கள் என்ன தெரியுமா ஏழு குணங்களை விட்டொழித்து தன்னை கா அதே மாதிரி ஏழு வார்த்தைகள் இருக்கின்றன அல்லாஹ் ரசூலும் தந்த ஏழு வார்த்தைகள் அந்த ஏழு வார்த்தைகளின்படி அமல் செய்தார் ஏழு குணங்களை விட்டு தீய ஏழு குணங்களை விட்டொழித்து ஏழு வார்த்தைகளின்படி அமல் செய்தால் இந்த ஏழு நரகத்திற்குள்ளே செல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பார் சரி ஏழு குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அல்ஹிர்ஸ் பேராசை உலகத்தினுடைய பேராசை பொருள் பேராசை பதவி ஆசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை ஆசை ஷரகு உணவியினுடைய ஆசை சில ஆசைக்கே வந்து அரபியில் பல வார்த்தைகள் இருக்கின்றன ஹெர்ஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லா ஆசையும் வரும் ஷரகு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுலேயே ஆசை சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தாலும் அரைச்சிக்கிட்டே இருக்கும் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அது மூணு நேரம் அப்படிங்கிற சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு பிடிச்சோடனே அப்புறம் மேல் கொண்டு ஒரு தீனி பழம் அது இது அப்புறம் ஒருத்தர் சொன்னார் எப்போவுமே சாப்பிட்ட உடனே முந்திரி பேப்பு சாப்பிடுவேன் அப்படின்னா சாப்பிட்டுட்டு முந்திரி பேப்பு சாப்பிட்றது ஒரு பழக்கம் அது இது தெரியல அது முதல்ல சாப்பிட்டாதான் சாப்பாடு இது மேல் கொண்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்தா அப்புறம் டீ அப்புறம் காஃபி வடை போண்டா ஏதாச்சும் சாப்பிட்டே இருப்பேன் சாப்பாட்டில் பேராசை அதுக்கு பேர் சரக் அந்த மாதிரி உள்ள ஏன்னா இதன் காரணமாக அவனுடைய என்ன நோக்கமோ என்ன நோக்கமோ இதற்காக வேண்டி நோக்கமே தவறிடும் நிறையா சாப்பிட்றவருக்கு மண்டலம் மூலம் இருக்காது நிறைய சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் கூட அதிகமா சாப்பிட்டா அறிவு இருக்க அறிவு மொழி போயிருக்கும் நாலாவது கோபம் அதாவது ஏழாவது ஆள் கிபர் பெருமை இந்த ஏழு குணங்கள் ஒரு இடத்தில் இல்லாமல் இருந்தால் செல்ல மாட்டார் ஏழு இல்லாமல் இருப்பதும் ஏழு குணங்கள் இல்லாமல் இருப்பதுடன் ஏழு வார்த்தைகளை அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அதுதான் லா இலாஹில் ஏழு வார்த்தை லா லா என்பது ஒன்று இலாஹ் ரெண்டு இல்லாஹ் மூணு அல்லாஹ் நாலு மஹ் அஞ்சு ஆறு அல்லாஹ் ஏழு லா இலாஹ் முகமது இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஏழு வானங்களை படைத்திருக்கின்றான் ஏழு உபய்களை படைத்திருக்கேன் ஏழு என்ற எண்ணிக்கையிலே நூற்றுக்கணக்கான விஷயங்கள் வருகின்றன அதனால அடிப்படையாக ஷரியத்தில இஸ்லாத்திர அடிப்படையாக இருக்கக்கூடிய களிம அல்லா இலாஹ் லா இலாக இல்லல்லாக எதை சொல்லி காட்டுகின்றதோ அந்த நாலு வார்த்தைகள் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதுக்கு விளக்கமாக முகமது ரசூல்லா என்ற மூன்று வார்த்தைகள் ரசூல்லா செல்லா எதை சொல்லுகின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்களோ அதை செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னது மட்டும் பத்தாவது ரசூல் சொன்னதையும் செய்யும் இந்த ஏழு வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதன் செய்தால் அதே மாதிரி ஏழு தீய குணங்களை மட்டும் தவிர்த்திருந்தால் அந்த ஏழு நரக வாசல்களை தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை மனிதன் உருவாக்க முடியும் என்பதாக கூறியிருக்கிறது இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து பாங்கு இகாமத் பாங்குக்கு ஏழு வார்த்தைகள் இகாமத்துக்கு எட்டு வார்த்தைகள் இந்த ஏழையும் எட்டையும் பயன்படுத்தினால் அமல் செய்தால் ஏழு நரகத்தை விட்டு தப்பித்து எட்டு சொர்க்கங்களுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பை மனிதன் பெறுவார் என்பதாகவும் இதனுடைய கருத்து ஒன்று விளக்கப்படுகின்றது அதாவது ஏழு வாசகங்கள் அல்லாஹூ அக்பர் ஒன்று அல்லாஹ் அக்பர் அதாவது நாலு தடவை சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹகர் அல்லா ரெண்டு இஷாத் அண்ணா முகமது ரசூல்லா மூணு ஹயால் அஸ் சலா நாலு ஹயல் பதா அஞ்சு ஹயல்பதா கிட்ட அப்புறம் என்ன அல்லாஹூ அக்பர் ஆறு லா இலா இல ஏழு ஏழு களிமாக்கள் அது ஏழு வாசகங்கள் அதே மாதிரி இகாமத் சொல்லும் போது கதுகாமத்து சலா அப்படிங்கிறத உன்னை கூட சொல்கிறேன் இல்லையா அதில் ஏழு வாசகங்கள் இதில் எட்டு வாசகங்கள் லா அக்பர் ரெண்டு தடவை நாலு தடவை சொல்றது ஒன்று அதே மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு தடவை சொல்றது இருக்குது இகாமத்தில் அதே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட வச்சுறாத் சலாங்கிறது கூடுதலாக சொல்றேன் அப்போ அந்த ஏழு விஷயங்களை அதாவது பாங்குடைய ஏழு விஷயங்களை கவனித்து செய்தால் அப்படின்னு சொன்னால் பாங்கு சொன்ன பிறகு என்ன செய்யணுமோ அதை செய்தார் அதை தொழுதால் இபாதத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார் அதே மாதிரி இகாமத் வந்து இகாமத்துக்கு பின்னால் விஷயங்களை செய்தார் மனிதன் ஏழு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு எட்டு சொர்க்கங்களிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார் அப்படின் புத்து அல் புத்து மக்கியா அதாவது ஷேஹுல் அக்பர் மஹித் தீன் அரபி ரஹமித்துலா அவங்க சொல்றாங்க இந்த ஏழு வாசல்கள் நரகத்தினுடைய ஏழு வாசல்கள் என்று சொல்லப்பட்டது அதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நரகத்தினுடைய அந்த ஏழு வாசல்களிலே நுழையாமல் இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஏவல் விளக்கல்களுக்குரிய ஏழு உறுப்புகளை அல்லாத்தால் மனிதனுக்கு உடல்நிலை படைத்திருக்கின்றன இந்த உறுப்புகளை சரியாக பயன்படுத்தினால் கவனித்துக் கொண்டால் அமல் செய்தால் அந்த மனிதன் நரகத்திற்குள்ளே செல்ல மாட்டான் ஏழு உறுப்புகள் மிக முக்கியமாக ஒன்று செவி செவி காது இரண்டாவது பார்வை மூணாவது நாக்கு நாலாவது இரண்டு கைகள் ஐந்தாவது இரண்டு கால்கள் ஆறாவது மர்மஸ்தானம் ஏழாவது வயிறு இந்த ஏழு உறுப்புகளும் மனிதனுக்கு தீமைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடியவை பெரும்பால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனித்து தீமைகள் இல்லாமல் ஆக்கி கொண்டால் பாருங்கள் இந்த ஏழை விட்டு எதுவுமே வந்து மனிதனுக்கு தீமைகளை உண்டாக்க அதில் ஒவ்வொனுக்கும் தனித்தனியான விஷயங்களை அல்லா தலா குரானே சொல்லுவார் அசுல்லா நிறைய சொல்லி ஞான நிறைய கேள்வையும் பார்வையும் இதயமும் அவை ஒவ்வொன்றும் விசாரணைக்குரியவையாக இருக்கின்றன என்று சொல்லுகின்ற மனிதன் பார்வையினால் செய்யக்கூடிய பாவங்களை விட கேட்பதனால் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம் என்ன சொல்ல போனால் பேசுவதனால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் அதிகம் இந்த கேள்வி பார்வை என்பதிலே கேள்வியை அல்லா தலா முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் மனிதன் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலே பாவங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு முன்னால் ஒரு பொருள் பார்க்கப்படக்கூடாத ஒரு பொருள் வந்தால் பார்த்தால் பாவமாகும் முன்னால் மட்டுமே பார்க்க முடியும் முன்னால் மட்டுமே பார்க்க முடியும் பின்னால் சைட்லெல்லாம் பார்க்க முடியாது திருமணத்தான் பார்க்கலாம் திருமணம் பார்க்கலாங்கிறது வேறு திரும்பாமலே இருந்தால் முன்னால் உள்ளது மட்டும்தான் அதன் மூலமாக போவார் ஆனால் கேள்வி அப்படி அல்ல நான்கு புறங்களிலிருந்தும் இன்னும் சொல்லப்போனால் எட்டு திசைகளிலிருந்து வரக்கூடிய ஒலிகளை கேட்பதன் மூலமாக பாவமான செய்திகளை நிறைய கேட்கணும் இப்போ பாவங்கள் செய்வதிலே முதல் நிலை வகிப்பது முதல் தரமானது செவி செவியின் மூலமாக பல பாவங்களை மனிதன் செய்த அதே மாதிரி அடுத்தது பார்வை பார்வையின் மூலமாக பாவங்கள் ஏற்படுகின்றன மூன்றாவது நாக்கு நாக்கின் மூலமாக பாவம் இந்த நாக்கின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது இப்போ பார்க்கிறான் இவன் இவனுடைய பார்வையின் மூலம் பார்க்கறான் இவனுடைய கேள்வியின் மூலமாக செவியின் மூலமாக கேட்கறான் ஆனால் நாக்கின் மூலமாக பாவம் ஏற்படுவது என்பது இவனே பேசிக்கிட்டா பாவம் ஏற்படாது இல்லையா இவனே பேச மாட்டான் தானே பேசிக்கிட்டே ஏற்பாடு பேச மாட்ட வேர் பேச அந்த வேர் யாருடனோ பேசும் பொழுது எதை பேசணும் தான் என்பதை வைத்து பாவமா பாவம் இல்லையா என்பது முடிவு செய்யப்படும் வார்த்தைகளை கட்ட வார்த்தைகளை பேசினால் பொய் பேசினால் புறம் பேசினால் அல்லது வந்து தீய வார்த்தைகளை பேசினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் இந்த பேச்சின் மூலமாகவே நிறைய மனிதனுடைய நாக்கு ஒரு அதிசனை சொல்ல அதை முதல்மைப்படுத்தியே சொல்லி காட்டுகின்றார்கள் மனிதனுடைய நாக்கு அறுவடை செய்யக்கூடிய தீமைகளின் காரணமாகவே பெரும்பாலான மனிதர்கள் நரகத்தில் என்பதாக சொன்னார்கள் அவர்களுக்கு ஒரு நீண்ட உபதேசம் செய்கின்றார்கள் அந்த உபதேசத்திலே கடைசியில் சொல்லலா செல்ல சொன்னார்கள் அவங்க கேட்டாங்க யார சூழ்நாச்சு நான் எப்படி இப்படியெல்லாம் தாங்கள் சொல்லுகிறேன் விட்டு எப்படி இந்த பாவங்களை விட்டு தப்பிப்பது என்பதாக கேட்டார்கள் சொன்னாங்க இதை தடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பிடிச்சா ஒரு மனிதன் பேசுவதற்கும் குற்றம் பிடிக்கப்படுவானா என்று கேட்டபொழுது அறுவடை செய்யக்கூடிய அதிகமான பாவங்கள் அவனுடைய நாக்கின் மூலமாக ஏற்படுகின்றன அதனால் அவன் நரகத்திலே முகம் குப்பட தள்ளப்படுகின்றான் என்பதாக சொன்னார் ஆக நாக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய தீமையை உண்டாக்க கூடிய இந்த ஏழு உறுப்புகளையும் மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொண்டால் தீமைகள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் ஏழு நரகத்தினுடைய தட்டுகளை விட்டு பாதுகாக்கப்படுவான் என்ற கருத்தையும் அல்லாஹத்தலை இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றனர் என்றால் அது சம்பந்தமாக ஏராளமான விளக்கங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம் கேட்டவற்றிலிருந்து பலன் பெறக்கூடிய தன்மை அல்லா தகன் அனைவருக்கும் முந்தருவார்கள்